நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினமொரு தொளிக்காக உங்கள் அலமையிலும் அவரி இலையின் நன்மைகளை பார்ப்போம் அவரி இலை கருவிப்பிளை மருதான் இலை இது மூணையும் எடுத்துக்கிட்டு தண்ணி விட்டு அரைச்சி நல்லா தலையில ஸ்கால்ப்ல படும்படி அப்ளை பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு தலை குளிச்சுட்டு வந்தோன்னா இளநறையை போக்கக்கூடியது முடி உதராது முடி கருமையா வளரும் அப்படி இல்லைனா முழு நெல்லிக்காய் எடுத்துக்கிட்டு அதை கொட்டையை எண்ணிக்கிட்டு அந்த சதவி மொட்டை எடுத்துக்கிட்டு ரெண்டு கைப்பிடி அவரி இலை சேர்த்து தண்ணீர் விட்டு அதை நல்லா அரைச்சி இதை ஸ்கால்ப்பில் படும்படி அப்ளை பண்ணிட்டு வர மணி நேரம் ஊற வச்சுட்டு தலை குளிச்சு வந்தோன்னா முடி கருமையா வளரும் முடி உதிர்வதும் நின்றுடும் அவுரி இலை ரெண்டு கைப்பிடி அளவு எடுத்துக்கலாம் ஒரு கைப்பிடி வாத நாராயண எடுத்து பூண்டு பற்கள் நாளிந்து கால் தேக்கரண்டி மிளகு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மையை அரைச்சிட்டு இதை அஞ்சு கிராம் அளவு காலை அஞ்சு கிராம் மாலை நாற்பத்தெட்டு நாள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு வந்தோன்னா முடக்குவாதத்தை போக்கக்கூடியது அவரி இலை சிறு இலை ரெண்டுத்தையும் எடுத்து நல்லா அரைச்சிட்டு இதை வந்து அஞ்சு கிராம் அளவு நாற்பத்தெட்டு நாளைக்கு பெண்கள் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா வெள்ளைப்படுதல் நோயை போக்கக்கூடியது இந்த கலவைய மற்றவர்கள் எடுத்துக்கிட்டு வந்தாங்கன்னா மாலைக்கண் நோயை போக்கக்கூடியது மீண்டும் சந்திப்போம்